ஹதீஸ் தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது ஜும்மா நாளில் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்திக் கொண்டிருந்த போது ஒரு மனிதர் எழுந்து அல்லாஹுவின் தூதரே கால்நடைகள் அழிந்து விட்டன ஆடுகளும் அடிந்து விட்டன எங்களுக்கு மழை பொழிவுக்கு அல்லாஹுவிடம் துவா செய்யுங்கள் என்றார் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது இரு கைகளையும் நீட்டி துவா செய்தார்கள்